சீரராஜெல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராக வைக்கப்போகழ் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனிதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர்களை செய்த ஸ்ரீ சூரியசரகம் தொடர் உபன்யாசத்தின் வைஷாலிபதி திருமதி கே லட்சுமிபாய் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் ஐம்பத்தைந்து பௌரஸ்தி தோயதர்தோகோ பவன இவ பத்பாவகேவ தூமோ विश्व आदिसर्ग प्रणव परम् पावन वेदराशे संध्या नृत्योत्सव मदन ऋपो नी नी निनाद सौरसाग्रे सुखम वो वितरतु, विनता नंदन स्यंदन இந்த ஸ்லோகத்திலே அருணனுடைய பெருமையை சொல்ல வரும் கவிஞர் மயூரகவி சூரியன் வருவதற்கு முன்பு அருணன் வருகிறான் என்பதை சில ஊமைகள் மூலமாக காட்டி அதன் சிறப்பை வெளிப்படுத்துகிறார் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள் அது மாதிரி சூரியன் வரும் பின்னே அருணன் வருவான் முன்னே என்று சொல்வதற்கு சில உதாரணங்கள் சொல்ற மழை வருவதற்கு முன்பு மழை காற்று வரும் அரணிக்கட்டையை கடைந்து அதிலிருந்து அக்னி புறப்படுவதற்கு முன்பு புகை வரும் உலகமெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பு முதலில் பஞ்சபூதங்கள் உற்பத்தியாகும் வேதத்தை சொல்லத் தொடங்குவதற்கு முன்பு பிரணவும் உச்சாரணமாகும் சிவபெருமான் மாலையில் நர்த்தனம் முன்பு நந்தியினுடைய மத்தளம் ஒலிக்கும் அதுபோல சூரியன் வருவதற்கு முன்பு அருணனுடைய ஒளி தென்படும் அப்படின்னு சொல்றார் இதுபோல அதுபோல இது போல அதுபோலன்னு சொல்லி தோயத பௌரஸ்தியோகோ பௌரஸ்திய அப்படின்னு சொன்ன புரஸ்தாத் அப்படிங்கிற சொல்லிருந்து வருது அதாவது கிழக்கு பக்கமாக தொடக்கத்திலே தோயத ரோகோ தோயத அப்படின்னு சொன்னால் தோயம்னா தண்ணி தோயத அப்படின்னு சொன்னால் மேகம் ருத்துனா பருவம் தோயத ருத்துனா மழை மேகத்தின் பருவம் எந்த பருவம் அது மழைக்காலம் இல்லையா மழை காலத்திலே மழை காலத்தின் தொடக்கத்திலே பவனை இவை மழை காத்து முதல்ல வரும் மழை வர்றதுக்கு முன்னாலேயே அதுக்கு அறிகுறியாக மழை காத்து வரும் அந்த காலத்தில் பெரியவங்க காலங்காத்தால் பார்த்தவொடனே சொல்லிடுவாங்க இன்னைக்கு மழை வரும் கர்ப்போட்டம் அப்படி இருக்குது மேகம் இப்படி இருக்குது காற்று எப்படி இருக்குன்ட்டு நம்ம நாட்டு விவசாயிகள் பெரிய விற்பனர்களாக இருந்தார்கள் இந்த விஷயத்தில் அவங்க மக்குகள்லாம் கிடையாது இப்போ லேட்டஸ்டாக ஜெர்மனியில் ஒரு ரிசர்ச்சு ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா டிராக்டரால் ஊழுகிறத விட கலப்பையால் ஊழறது தான் அப்படின்னு நடைமுறையில நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள் டிராக்டர் என்ன பண்ணுது நிறுத்தி நிதானமா ஆள அகல உழுது மண்புழுக்கள் சாகாமல் விவசாயத்துக்கு சாதகமான முறையிலே மண் கட்டி நொறுக்கப்படுகிறது என்று ஒரு ஏக்கர் நிலத்தை டிராக்டரால உழுது ஒரு ஏக்கர் நிலத்தை கிளப்பையால உழுது கலப்பையில விடுவதுதான் சிறந்தது என்று ஜெர்மனி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஜெர்மனி அரசாங்கம் இப்ப அந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்க எல்லாரையுமே டிராக்டரை விட்டுருங்க கலப்பையால விடுங்க அதுதான் நல்லது அப்படின்னு இப்போ நாம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பழமையினுடைய பெருமையை உணர்ந்து கொண்டு வருகிறோம் அது மாதிரி இங்கே மழை காற்று வைத்து மழை வரும் வராதுன்னு சொல்லிடுவாங்க சொல்றார் மழை வரும் என்பதற்கு நிச்சயமான ஒரு அறிவிப்பாக எப்படி மழை காற்று வருமோ அதுபோல முன்பு அருணன் வருகிறான் அருணன் தேரோட்டி நினைச்சு நீங்க குறைவா எட போட்ட கூடாது இல்லையா இப்ப மனுஷலோகத்தில் ஒரு மந்திரி வர்ற கார் அந்த கார் டிரைவர் என்ன நினைப்போம் மந்திரிக்கு சமம் ஆவான் நினைப்பான் அவரு கார் டிரைவர் பா நீ வெளியே உக்காந்துரு அப்படின்னு மந்திரி மட்டும்தான் உள்ளே கூட்டிகிட்டு போவோம் மந்திரி கொடுக்கற மரியாதை முழுக்க அவர் டிரைவர் குடும்பமா கொடுக்க மாட்டோம் ஆனா இங்கே அருணன் விஷயம் வேற அவன் சாரதியாக இருந்தால் கூட அவன் ஏறக்குரிய சூரியனுக்கு சமமானவன் அப்படிங்கிறதுக்காக சொல்றார் மழை காற்று அது என்ன பண்ணும் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை போக்கி ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் எப்பவுமே ஈர மழை காற்றை யாருமே விரும்புவார்கள் உஷ்ணத்தை வந்து சதா ரொம்ப வெப்பமா இருந்த போது இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் வரைக்கும் பயங்கரம் வெப்பம் பாண்டிச்சேரியில நாற்பது டிகிரி தாண்டிடுச்சு நாற்பத்தி ஒண்ணு எல்லாம் வந்துருச்சு ஒரிசாவில் அறுபத்தி எட்டு பேர் வெயில் தாங்காமல செத்து போயிருக்கலாம் அவ்வளவு உஷ்ணமா இருக்கிற போது உங்களுக்கு ஜில்லுன்னு மழை காத்து வந்தா எப்படி இருக்கும் உடம்பினுடைய ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்றதே குளிர்ச்சி குளிர் பிரதேசங்கள்ல தான் மனிதர்கள் நூறு வருஷத்துக்கு மேல வாழ்றாங்க ரஷ்யா பக்கம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூத்தி நாற்பது நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அங்கே குளிர்ச்சி பிரதேசம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஜாமான் தான் கெடாம இருக்கு ஐஸில் இருக்கிற பொருள் தான் வந்து கெடாமல் இருக்கு வெப்பம் அதிகமாக அதிகமாக டீகே ஆயிடும் கெட்டுப்படும் அதனால தான் குளிர்ச்சியான பண்டங்களை நீங்கள் சேர்த்துங்க இப்போ வாய் வெந்து போச்சு வாய் புண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா ரோஜா பூனுடைய இதழ்களை நல்லா கழுவிட்டு அப்படியே மென்று சாப்பிட்டீங்கன்னா வாய்ப்புன்னு குணமாயிடும் ஏன்னா அந்த ரோஜா பூவுக்கு குளிர்ச்சி உண்டும் அதே மாதிரி எத்தனை நாள் பட்ட அல்சர் வியாதியா இருந்தாலும் காலங்காதால வெறும் வயிற்றுல பூசணிக்கா சாறு இருக்கு அதை குடிச்சிங்கன்னா பதினஞ்சு நாள்ல குணமாயிடும் ஏன்னா வயிற்று புண் குடல் புண்ணுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை உஷ்ணம் வித சூட்டுல வருது அதனுடைய அறிகுறியா வாய் நாறும் வாய் நாற்றுறங்கிறது குடல் வெந்திருக்கிறதுனால வருது மனத காளிக்கிறைய சூப்பு சாப்பிட்டா அந்த புண்ணு ஆறிப்போகும் அப்போ குளிர்ச்சி என்பது மனிதர்களுக்கு வரவேற்கத்தக்கதா பௌரஸ்தியோயதர்தோஹோ பவனிவ கிழக்கிலிருந்து வரும் காற்றானது மழை வரப்போகிறது என்பதை எப்படி உறுதியாக சொல்லுமோ அதுபோல அருணனை பார்த்தால் அடுத்து ஆதவன் வருவான் என்று நாம் சொல்லலாம் பதத் பாவகசியவ தூமோ பதத் பாவகசிய பதத்து அப்படின்னு சொன்ன சாதாரணமா பறக்கிற கிளம்புகிற புறப்படுகிற அப்படின்னு அர்த்தம் இங்கே, பாவகான நெருப்பு அரணிக்கட்டையிலிருந்துதான் நெருப்பு உண்டு பண்ணுவாள் அரணிக்கட்டை வன்னிமரம் அந்த அரணிக்கட்டையை தேக்கிற போது உள்ளிருந்து நெருப்பு கிளம்புகிறது யாகம் செய்யறதுக்கு அரணிக்கட்டை நெருப்பை தான் பயன்படுத்தணும்னு சொல்லிருக்கு இந்த காலத்துல சில வீடுகளில் சிகரெட் லைட்டர் வச்செல்லாம் பார்த்து வைக்கிறாங்க அதெல்லாம் பெரிய தப்பு அந்த யாக நெருப்பை அரணிக்கட்டையிலிருந்து தான் எடுக்க வேண்டும் உங்களுக்கு சான்று வேணும்னா வேதத்திலே அஸ்வினி தேவர்கள் ஒரு யாகம் செய்கிற போது என்ன பண்றாங்களா அஸ்வினி தேவர்களுக்கு இல்லாத யோக சக்தியா மந்திர சக்தியா அவங்க நினைச்சா நெருப்பு உண்டு பண்ண முடியாதா ஒரு சாதாரண கற்புள்ள பொம்பளை கண்ணகி தன்னுடைய கண் பார்வையினாலே மதுரை எரிஞ்சு போறதுக்கு பண்ணினா அப்படி இருக்கிற போது அஸ்வினி தேவர்கள் நெருப்பு உண்டு பண்ண முடியாதா அவங்க என்ன பண்ணாங்க மெனக்கெட்டு அரணிக்கட்டையினால் தைத்து நெருப்பு உண்டு பண்ணி அந்த நெருப்பினாலே தான் யாகத்தை பற்றி வைத்தார்கள் அது ஒரு சம்ஸ்காரம் செய்யணும் என்றால் புறப்படுகிற பாவகசேவ தூமக தூமக அப்படின்னா புகைன்னு அர்த்தம் புகையானது அரணிக்கட்டையை தேய்க்கிற போது முதல்ல புறப்படும் அதுக்கப்புறம் நெருப்பு வரும் புகை வந்துருச்சுன்னா நெருப்பு பற்றிக்கொள்ள கொள்ள போகிறது அர்த்தம் புகை வரலைன்னு சொன்னால் இன்னும் நேரம் பிடிக்கும்னு அர்த்தம் அதாவது இந்த ஒரு விஷயத்துல தான் அப்படி நீங்கள் மற்ற இடங்களில் நெருப்பு பற்றி ஏறிகிற பிறகு தான் புகை வரும் புகை உண்டாகில் நெருப்பு உண்டாம் அப்படிமா இங்கே அரணிக்கட்டையில் நெருப்பு தீப்பிடிக்க போகுதுங்கிற போது எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்னா புகையும் அந்த கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக புகை இதுன்னா அடுத்து நெருப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ புகையை பார்த்த உடனே நெருப்பு வரப்போகிறது என்று நாம் எப்படி கண்டுபிடிப்போமோ நெருப்புக்கு அழகா ஒரு பேர் கொடுத்தார் பாவக பாவக அப்படின்னா பாவங்களை போக்குகிறவன் தீமைகளை அழிக்கிறவன் அடுத்த அக்னிக்கு அப்படி ஒரு பேர் உண்டு அதனாலதான் சீதைய ராமன் வந்து நெருப்பில் விழுந்து எந்திரிச்சுவா நீ பாவியா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா தீயின் தூசாகம் என்றார்கள் இந்த உடம்பு வந்து கடைசியா நெருப்பில் போட்டு பொசுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த நெருப்பானது எல்லா தீமைகளையும் நீக்குகிறது தங்கத்தை நெருப்புல வச்சு சொல்றாங்க சங்க நெருப்புல வச்சு சொல்றாங்க நெருப்புக்கு அப்படி ஒரு குணம் உண்டு அதனாலே அவன் பாவங்களை தீமைகளை அழிக்கிறவன் பாவக்க அப்படின்னு சொல்லி அதனால இங்க நெருப்புக்கு இந்திய நாட்டுல என்னைக்குமே ஒரு மதிப்பு உண்டு இப்பவும் பாத்தீங்கன்னா காலையில ஒரு டார்ச் முதல்ல ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா தூர்தர்ஷன்ல காட்டுவான் காலையில எழுந்தவுடனே இப்ப ஒலிம்பிக் கேம்ஸ் ஆரம்பிக்கிற போது ஒலிம்பிக் டார்ச்னு ஒண்ணு வைக்கிறான் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒருத்தர் பாத்துராம் மகந்தான் இருந்தார் அவர் வயசு இருபது அவர் அந்த சந்தோஷம் தாங்காம என்ன பண்ணாரா வைகோலை திரித்து அதை ஒரு திரியாக்கி தன்னுடைய வீட்டில ஒரு தீபமாக ஏற்றினாரான் இந்தியா சுதந்திரம் அடைந்து அந்த தீபத்தை அணையாதபடி அவர் பாதுகாத்து வந்தார் எவ்வளவு நாள் பாதுகாத்து வந்தார் ஐம்பத்தி ஆண்டுகள் பாதுகாத்து வந்தார் இப்போ போன வருஷம் ஏப்ரல் மாசத்துல என்ன நடந்தது அவர் இறந்து போனார் அதுவரைக்கும் டெய்லி அந்த நெருப்பு அணையாதபடி பாதுகாத்தார் இவர் இந்தியா சுதந்திரம் அடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடினார் என்பதற்காக அசாம் அரசு அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு வழங்கியது அவர் இறந்த பிறகு அவரை சிதை மூட்டுவதற்கு முன்பு அவர் ஏற்றிய அந்த அணையாதீபத்திலிருந்தே நெருப்பை எடுத்து அவர் உடம்புக்கு சிதை மூட்டினார்கள் அவர் இறந்த பிறகு அவருடைய குடும்பத்தினரை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் வள்ளலார் வந்து வடலூர்ல ஒரு அடுப்பு ஏற்றினார் இந்த அடுப்பு அணையாதபடி பாத்துக்குங்க தர்மசாலை அடுப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு அணையறதில்லை அடுப்பு அணையிற மாதிரி இருந்தா உடனே மறுபடி விறகு போட்டு பத்த வச்சாடு சதா அன்னதானம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஜோதி இருக்கிறதே இது இந்து சமயத்திலே ஒரு முக்கியமான சிம்பல் ஏன்னா அது தீமைகளை ஓட்டுகிறது இருளை நீக்குகிறது பாவங்களை போக்குகிறது பத பாவகசேவ தூமோ எப்படி அரணைக்கட்டையிலிருந்து நெருப்பு வரப்போகிறது என்பதற்கு முன்னோடியாக புகை வருகிறதோ ஆதிசர்கிறது என்பதற்கு முன்னோடியாக பிரம்மா படைக்க தொடங்கினவுடனே முதல்ல பஞ்சபூதங்கள் ஏற்படும் பஞ்சபூதங்கள் நெருப்பு முதலியவை நெருப்பு நிலம் காற்று இந்த பிரிவு ஏற்படும் அப்போ பிரிவில ஆதி சர்க்கம் அப்படின்னா முதல் பிரிவுன்னு அர்த்தம் படைப்பிலே அதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் பிரம்மாவுடைய சிருஷ்டியிலே முதல் சாப்டர் என்னடானா பஞ்சபூதங்கள் தான் படைக்கப்படுது அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதங்களை சேர்த்து ஒன்னோட ஒன்று சேர்த்து இது பண்ணுறது அந்த பஞ்சபூதங்களே சமயங்களில் பிரம்மாவுக்கு பகவானே படைத்து கொடுத்து அந்த பஞ்சபூதத்தை எப்படி மிஸ்ரணம் பண்ணுறது எப்படி சேர்க்கிறது ஒன்னோட ஒன்று பஞ்சீகரணம் எப்படி அப்படிங்கறத பகவான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பிரம்மா அந்த மாதிரி பண்றாருன்னு கூட ஒரு கருத்து உண்டு அப்போ முதல் படைப்பாக சொல்லப்படுவது எதுடா அப்படின்னு சொன்ன பஞ்சபூதம் அப்போ பஞ்சபூதங்கள் உருவாகிறதை பார்த்த உடனே சரி அடுத்து உலகம் படைக்க போட போகிறது என்று எப்படி நாம் உணர்கிறோமோ அது போல அருணனை முதலில் பார்த்த உடனேயே அடுத்து சூரியோதயம் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் விஸ்வசிய ஆதிசர்க இவனா போலன்னு அர்த்தம் இந்த இவங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் போட்டுடா முதல் வரியில பவன இவ காற்று போல அதுக்கப்புறம் தூமஹ அதாவது புகை போல அதுக்கு அடுத்தது விஸ்வசிவ ஆதிசர்கூதங்கள் என்ற முதல் அத்தியாயம் இருக்கு போல பிரணவ இவ பரம் பாவனும் வேதராஷேகே வேதத்தினுடைய எந்த மந்திரத்தை சொல்றதா இருந்தாலும் பரம பாவனை அப்படின்னா மிக தூய்மைப்படுத்துவதிலே உயர்ந்ததான வேதராசே வேதத்தொகுதி அதாவது வேதத்தினுடைய பல்வேறு சாகைகளினுடைய முதலாக எதிர ஆரம்பிக்கும்னா பிரணவ இவ பிரணவம் அப்படிங்கிறது ஓங்காரம் இந்த ஓங்காரம் இல்லாம எந்த மந்திரமும் சொல்லப்படுவது இல்லை வேதம் வேத மந்திரம் சொல்றதுக்கு முன்னால சின்ன மந்திரமா இருந்தாலும் பெரிய மந்திரமா இருந்தாலும் ஓங்காரம் சொல்லித்தான் சொல்லணும் இப்போ விஷ்ணு சகசர நாம இருக்கு அதுல இடையில ஏதாவது ஒரு நாமம் எடுத்து நாராயண நாமம் சொல்லணும்னா நாராயணக நாராயணகன்னு சொல்லலாம் ஓம் சேகாமலே சொல்லலாம் அது தப்பு இல்லை ஆனா வேத மந்திரங்க சொல்றதாரு எழுதுல ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க ஓங்காரம் இல்லாத வேத மந்திரமே இல்லை அப்போ வேதம் படிக்கிற அந்தனர்கள் வேதம் படிக்க போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு எப்படி முன்னோடியாக ஓங்காரம் இருக்கிறதோ இந்த ஓங்காரத்திலிருந்துதான் வேதம் மட்டுமல்ல உலகம் அனைத்துமே உற்பத்தி ஆகின இந்த உலகமெல்லாம் மறுபடி ஓங்காரத்தில் தான் ஓடுது ஓங்காரத்திலிருந்து உற்பத்தியானது ஓங்காரத்தில் ஒழுங்கியது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இதெல்லாம் பெரிய தத்துவம் அதை புரிந்து கொண்டவர்கள் நன்கு விளங்கிக் கொள்வார்கள் புரிந்து வந்து நம்மை குழப்புவதற்காக வந்து கேட்பாங்க இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா எங்க போச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறது ஆராய்ச்சியெல்லாம் விட்டுருங்க இந்த உலகனைத்தும் ஓங்காரத்திலிருந்து வந்தது ஓங்காரத்திலேயே ஒடுங்கும் ஓம் என்பது ஓங்காரம் அது பகவானுடைய முதல் பெயர் அவனுக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் உண்டு அதுல ஒரு பெயர் ஓரிடத்து ஒரு மூன்று பாகங்களின் ஒரு செயற்கையாக ஒரு மெழுகுரத்தி எரிஞ்சுட்டு இருந்தது ஒரு குழந்தைய காமிச்சு ஏன்பா இந்த மெழுகுர்த்தி எரிஞ்சிட்டு இருக்க இந்த விளக்கு தீபம் எங்கிருந்து வந்துச்சு சொல்லி பார்ப்போம் நீ கெட்டிக்கார பிள்ளையா இல்லைன்னு பாக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தைய என்ன பண்ணிச்சு டக்குன்னு அந்த மெழுகுரத்தையும் அணைச்சிட்டு இப்போ அந்த தீபம் எங்க போச்சுன்னு நீங்க சொல்லுங்க அப்ப அத எங்கிருந்து வந்துச்சு நான் சொல்றேன் அப்படின்னு அவ தான் இவர் கேட்ட போய் வாய்ச்சிட்டார் இந்த காலத்து பிள்ளை இப்பெல்லாம் பெரியவங்க தான் சின்ன பிள்ளைங்க கிட்ட வாயடிச்சு போகின்றிருக்கு அது மாதிரி எதிலிருந்து வருகிறதோ அதுலேயே ஒடுங்குகிறது உலகம் ஓங்காரத்திலிருந்துதான் வேதங்கள் அனைத்து உற்பத்தி ஆகும் வேதம் முடிக்கிற போதும் கடைசியில் ஓங்காரத்தை சொல்லிதான் முடிக்கணும் அதான் சொல்றேன் பிரணவை இவ பரம் பாவனோ வேதராசேகே பாவனஹ என்றால் பதித பாவனை சீதாராமனு பஜனை கேள்விப்பட்டிருப்பீங்க பதித்தா பாவம் செய்தவர்கள் பகவானுடைய நாமத்தை காதலை கேட்டா உங்களுடைய பாவங்கள் போகுகின்றன அது மாதிரி வேதம் ஒலிக்கிற சந்தர்ப்பம் இருக்கு பாருங்க அந்த வேதம் ஒலிக்கிற போது அது அந்த நாதமே அந்த அட்மாஸ்பியரை கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க பால் தாண்டன்னு சொல்லி ஒரு அமெரிக்கர் அவர் என்ன பண்ணார் இந்த கோவில்கள்ல இந்து கோவில்கள்ல பிரசாதம்னு சொல்றாங்களே அதை ஏன் வந்து தேங்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க கடையில வாங்குற போது தேங்கான்றாங்க வாழைப்பழங்குறாங்க பூதி குங்குமம் எல்லாத்தையும் வச்சு கோவிலில் அர்ச்சனை பண்ணி திரும்பி கொடுக்கற போது இது என்னங்கன்னு கேட்டால் இது வந்து பெருமாள் கோவில் பிரசாதம் அம்மன் கோயில் பிரசாதம்னு சொல்றாங்க வாங்கிட்டு போறபோது தேங்கான்றான் திரும்பி கொண்டு வரபோது பிரசாதன்றான் அது என்ன பிரசாதம்னா அது தெய்வத்துக்கு படைக்கப்பட்டது தெய்வத்தினுடைய மகிமை இருக்குது அப்படின்னு யாரை கேட்டாலும் இப்படியே சொல்றாங்களே இதை நம்ம செக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா இந்த ரேடியோகிராஃப்னு ஒரு கருவி இருக்குது அந்த ரேடியோகிராஃபுங்கிற கருவியை வைத்து ஒவ்வொரு பொருளிலும் உள்ள சக்தி கதிர்வீச்சு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ வேப்பலை இருக்குன்னா அந்த வேப்பலையில் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சக்தி கதிர்வீச்சு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அதாவது உயிருள்ள பொருள் எல்லாத்துலையுமே அந்த சக்தி கதிர்வீச்சு இருக்குது அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி தான் ரேடியோகிராஃப் அந்த ரேடியோகிராஃபை வச்சு இந்த அர்ச்சனைக்கு முன்னாலே தேங்காய் பழம் வெத்தலை பாக்கல எப்படி கதிர்வீச்சு இருக்குதுங்க நோட் பண்ணிக்கிட்டு அர்ச்சனைக்கு பின்னால நோட் பண்ணா அது சக்தி அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார் அதுலயே என்னன்னா வீட்டில இருக்கிற பூஜைகளை படைச்சு மந்திரம் சொன்னா அந்த கதிர்வீச்சு கொஞ்சமா இருக்கு கோவில்ல கர்ப்ப படிச்சா அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை போய் சிக்காகோ பல்கலைக்கழகத்திலே தெரிவித்தார் அப்ப என்ன ஆச்சுன்னா இவ்வளவு பெரிய பால் தாண்டின் முதல பெரிய அறிஞரே இப்படி சொல்றேன் சிக்காகோ பல்கலைக்கழகம் என்ன பண்ணுச்சு ஒரு அறிஞர் ஆய்வு குழுவை நியமித்து அவர்கள் இப்ப என்ன பண்றாங்க என்றால் இந்திய பிரசாதத்தில் உள்ள இந்திய சடங்குகளில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ற தலைப்பிட்டு ஒரு தனி ஆய்வு நிகழ்த்தும்படி அறிஞர் குழு வந்து நியமித்து இருக்கிறது அப்படின்னு அது மாதிரி இங்க அதான் பாபனங்க ஒவ்வொரு பிரசாதத்திலையும் பாவத்தை போகக்கூடிய சக்தி இருக்கு புண்ணியத்தை சக்தி இருக்கு ஒரு நுட்பமான ஒரு மாற்றம் ஏற்படுகிறது புனிதமான வேத சாகைகளினுடைய தொடக்கம் எதுவானாலும் பிரணவம் தானே அதுபோல அப்படின்னு சூரியன் வருவதற்கு முன்பு அருணன் வருகிறான் அடுத்து சொல்ற சந்தியா நித்யோத்சவை சோறிவ மத அறிப்போர் நந்தி நாந்தி நினாதக இது முழுக்க ஒரு கருத்து மாலை பொழுதிலே பிரதோஷ வேலையிலே சிவன் நர்த்தனம் ஆடுகிறார் அப்படி வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படி ஆடுறபோது இந்த நந்தி இருக்கிறாரே நந்தி முதல்ல மத்தளம் தட்டுவாராம் அது வரைக்கும் அப்படியே தியானத்தில் சிவன் அமர்ந்திருப்பார் மாலை நேரம் வந்துருச்சு அவர் எழுந்து நிறியத்துக்கு தயாராகிறார் என்று தெரிந்த உடனே இவர் நந்தி முதல் அறிகுறியாக அந்த மிருதங்கத்தை மத்தனத்தை ஒலிக்க தொடங்குவார் தரகிட தரகிட தத்தரகிட தரையிட ஆரம்ப அதை கேட்ட உடனே ஆஹா சிவநர்த்தனம் ஆரம்பிக்க போகிறது என்று கைலாச கனவாசிகள் புரிந்து அதுபோல வருவதற்கு முன்பு அருணன் வருகிறான் சந்தியா நிறியா அப்படின்னா மாலை மாலை நிறைய நிறிய உற்சவேச்ச உற்சவம் என்றால் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதாவது சிவபெருமானுக்கு நர்த்தனம் ஆடுவதிலே ஒரு உற்சாகம் ஒரு கொண்டாட்டம் மாலை பொழுதுல ஏன் அப்படின்னு சொன்ன அவர் நான் நாட்டியத்துக்கு பிரபர்த்தன கர்த்தான்னு சொல்லுவாங்க இப்போவும் நீங்கள் நாட்டியக்கலை படிக்கிறவங்க கிட்டே போனீங்கன்னா நடராஜபெருமானை தான் அவர்கள் முக்கிய தெய்வமாக வழிபடுவார்கள் நீங்கள் ஆரதுரா தரிசனத்துக்கு பாருங்கள் சிதம்பரத்தில் ஒவ்வொரு வருஷமும் நாட்டியாஞ்சலின்னு சொல்லி போட்டு இந்தியாவுனுடைய பிரபலமான நாட்டிய பெண்மணிகள்லாம் வந்து நாட்டியமாடுவார்கள் ஏன்னா சிவபெருமானுக்கு நாட்டியம்னால் ரொம்ப இஷ்டம் அவர் செய்வதில் எப்படி சொல்லியிருக்குதுன்னா இந்த உலகம் முழுக்கவே அவருடைய நாட்டியம் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அனைத்தையுமே அவர் நாட்டியமாக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு நர்த்தனம் என்றால் மிக இஷ்டம் பெருமானும் வந்து கிருஷ்ணாபதாரத்தில் நர்த்தனம் ஆடி இருக்கிறார் ஆனா சிவனுக்கு டான்ஸ்னா எஸ்பெஷலி ரொம்ப பிரியம் அதனால சொல்ற சந்தியா நிறைய உற்சவ இச்சரிவ இச்ச உற்சவ என்றால் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அவர் நர்த்தனம் ஆடுவதை சிவபெருமான் ரொம்ப பிரியமா செய்வார் அப்போ சிவபெருமானுக்கு என்ன பெயர் கொடுக்கிறார் அப்படின்னா மதனரிபு மதனா மன்மதன் எதிரி மன்மதனை எரித்தவர் சிவபெருமானுடைய அந்த யோக மகிமையின் ரகசியம் என்னன்னா காம உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பவர் மன்மதன் அவருடைய உள்ளத்துக்குள்ளே காம கிளர்ச்சியை உண்டு பண்ண முயற்சி பண்ணின போது தன் நெற்றுக்கண்ணினால் அவனை எரித்தார் நச்சிக்கண்கிறது யோக மகிமையினாலே ஏற்படக்கூடியது நம்ம எல்லாருக்குமே நெற்றிக்கண் உருவாகும் அதாவது நெடுங்காலம் தபம் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல புருவ மத்தியிலே ஒரு யோகா அக்னி உற்பத்தி ஆகுறது அதான் நச்சுக்கண்ணுன்னு சொல்றது அங்க ரொம்ப உயர்நிலைக்கு போனவங்களுக்கெல்லாம் அந்த நெற்றிக்கண் உண்டாயிடும் இப்ப நரசிங்க பெருமாளுக்கும் நச்சிக்கண்ணு இருக்கு சக்கரதாழ்வாருக்கும் நச்சிக்கன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க இந்த நெற்றிக்கண்ணையும் அவர் திறந்து எரித்தார் ஏன் மதனரிப்பு அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய பேரை சொல்றார் சிவபெருமானுக்கு சங்கரஹான்னு ஒரு பேரு சங்கரஹானா இன்பத்தை செய்கிறவன் மங்களத்தை உற்பத்தி பண்ணுகிறவன் அர்த்தம் சிவங்கரஹா சிவகா சிவகானா மங்களங்களுக்கு இருப்பிடம்னு அர்த்தம் சம்பு மங்களமானவன் அப்படிலாம் பல பேர் இருக்கு அதை விட்டுட்டு மதனரிப்பு மன்மதனை எரித்தவன் அப்படிங்கிற பெயர் எதுக்கு தேர்ந்தெடுத்தார் என்றால் எதிரிகளை சம்ஹரிப்பதிலே சிவபெருமான் அப்படி வல்லவரோ அதுபோல சூரியன் வல்லவர் அப்படின்னு சத்ருநாசனத்தை மறைமுகமாக குறைக்கிறார் ஏன்னா சூரியன் என்றாலே வெயில் அல்லவா உக்ரமான வெளிச்சம் அல்லவா நெருப்பு அல்லவா அதனால மதநறிப்பு அப்படிங்கிற பேரு இங்க இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றதா இருக்கும் பொருத்தமா இருக்கும் இப்ப ஒரு சோக காட்சி நடக்குது சினிமாவில் அப்படின்னா பின்னால ஷனா ஏன் ஒலிப்பான் ஒரு சந்தோஷ காட்சி வருதுன்னா பின்னால நாதசுரம் ஒலிப்பான் ஏற்ற ஒரு ஒரு இசைக்கருவியை இசைப்பது பழக்கம் அது மாதிரி இங்கே மதனரிப்பு என்ற சொல் இந்த சூரிய சுலோகத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது அப்போ இந்த ரிப்புகளை அழிப்பதிலே சூரியன் வல்லவன் அப்படிங்கறத பார்க்குறோம் இந்த டிடிடி தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானம் அதுல லார்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரான்னு ஒரு இங்கிலீஷ் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க நைன்டீன் ஐட்டில வந்து ரைட் ஐட்டில் வந்திருக்கு அதுல ஒரு பிரபல கவிஞர் பழங்காலத்தில் நம்ம சுல்தான்கள்ீரென்று படையெடுத்து திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள நுழைஞ்சு அக்கிரமங்கள் பண்ணின போது அவர்கள் என்னென்ன அடாவடை பண்ணினார்கள் என்பதை கவியாக எழுதி கண்ணீர் வடித்திருக்கிறார் அதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல சில பகுதிகள் உங்களுக்கு படிக்கிறேன் என்ன அப்படின்னா திருப்பதியிலே சன்னியாசிகள் இருந்தார்கள் அந்த சன்னியாசிகள் தலை மொழித்தவர்களாக இருந்தார்கள் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு ரெண்டு பேர் தலையையும் வேகமா மோதவிட்டு தேங்காய் மாதிரி சத்தம் கேட்கறதை கேட்டு அந்த வஜீர்கள் கைதட்டி சிரித்தார்களா எதுவரைக்கும் இப்படி மோதுவாங்கன்னா ரெண்டு பேருடைய மண்டையும் உடைஞ்சு ரத்தம் ஒழுகி அவங்க வரைக்கும் இடிங்கிறான் மண்டையனு சொல்லி அப்படி செய்திருக்கிறார்கள் அப்ப பெருமாளே உன் சன்னிதானத்துல தேங்காய் சத்தம் எல்லாம் கேட்டு கேட்டு உனக்கு அழுத்து போச்சா உன் பக்தர்கள் தலை உடையது உனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கா அப்படின்னு கவிஞர் கேட்கிறார் அப்புறம் யாகம் செய்யக்கூடிய சோமயாஜிகள் இருக்கிறார்களே அவர்களுடைய புணல்களை எல்லாம் அறுத்து அந்த புனல்களை ஒன்றாக திரித்து தங்கள் வில்ல்களுக்கு நான்களாக பூட்டி அந்த முகலாய வீரர்கள் அதை வச்சு அம்பு விட்டார்களாம் அவமானப்படுத்த வேண்டும் என்று அதுக்கப்புறம் கீழ்த்திருப்பதியிலே குதிரை வாகனம் இருக்குது இல்லையா கோவிந்தராஜபெருமாள் தகுதியில அந்த குதிரை வாகனம் பெருமாள் ஏறி போறதுக்காக இருக்குது மரத்தால் ஆனது அதுல வைஷ்ணவர்களை ஏத்தி இதனால குதிரைங்கிறீங்க ஓட்டுறா அந்த குதிரையா அப்படின்னு சொல்லி இந்த குதிரையானது இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணும் போகாட்டி உனக்கு தான் உத என்று கசையாலே அடித்தார்கள் வைஷ்ணவர்கள் கசையால் அடிக்கப்பட்டார்கள் சவுக்கடி பொறுக்காமல் தோல் உறிந்து கீழே மயங்கி விழுகிற வரை கசையால் அடிக்கப்பட்டார்கள் பெருமாளே நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீ அப்படிங்கிறார் கோவில் பாத்திரங்கள் இருக்க பித்தளை வெங்கலம் பஞ்சலோகம் வெள்ளி தங்கம் அவற்றாலான பாத்திரங்களை எல்லாம் உருக்கி அதில துப்பாக்கி புல்லெட்டுகள் செய்து கொண்டார்கள் அந்த புல்லட்டுகளாலேயே வைஷ்ணவர்கள் கொல்லப்பட்டார்கள் அடுத்து ஆழ்வார் சன்னதிகளில் இருந்த கதவுகள் பெயர்க்கப்பட்டு வைஷ்ணவருடைய கழுத்திலே கட்டி தொங்க விடப்பட்டது அந்த கழுத்து கதவுடைய பாரம் தாங்காமல் அவர்கள் கத்திய போது கதறிய போது சாட்டையால் அடிக்கப்பட்டார்கள் அர்ச்சகர்கள் பயந்து போய் நிலவரைக்குள்ளே புகுந்தார்கள் பாதாளத்துல ஒரு ரூம் அதாவது அர்ச்சகர்கள் அறைகளுக்குள்ளே கருந்தேள்கள் இருந்து இந்த அர்ச்சகர்களை கொட்டின அதுல செத்து போனவங்க உண்டு அதில் வலிபொருக்காமல் அங்கேயே முடங்கி கிடந்தவர்கள் உண்டு அப்படிங்கிறார் அடுத்து ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பணிக்கப்பட்டார்கள் என்று ஒரு சே சொல்லி அவர் கடைசியில் மனசன் வந்து சொல்றாரு திருப்பதி பெருமாளுடைய சக்கரம் கரையானால் அரிக்கப்பட்டு விட்டது அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் துருபிடித்து போய்விட்டன திருப்பதி பெருமாளுக்கே வயதாகி விட்டது அதனால தான் இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கின்றன அப்படின்னு மனுஷன் வந்து கையிருக்கிறார் ஸ்ரீரங்கத்துல நடந்த அடாபடிகளை பத்தி இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும் ஆனா திருப்பதியில இப்படி நடந்திருக்குங்கிறது இந்த டிடி தேவஸ்தானத்தினுடைய இந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு அதுவும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ரொம்ப கொடுமையான காட்சிகளாக அக்காரணம் என்ன என்றால் இந்த சத்துருக்களுடைய பயம் என் நேரமும் பக்தர்களுக்கு உண்டு அதனால சத்துருக்கள் இருந்தாலும் இல்லாட்டையும் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற போது எதிரிகள் இந்த பக்கம் வராதபடி அவர்கள் திசு போகும்படியாக பகவான் பண்ணுகிறான் அதான் இங்க மதனிப்பு மன்மதனை எரித்தவர் மதனறிப்போ நந்தி நந்தி நினாதக நந்தி என்றால் சிவபெருமானுடைய ரிஷபாகனம் சொல்லலாம் நந்தீஸ்வரர் என்ற ஒருத்தர் சிவனுக்கு முன்னாலே எதிர உட்கார்ந்து மத்தனம் ஆசைக்கிறார் நந்த அப்படின்னாலே மகிழ்ச்சி அர்த்தம் நந்தகுமாரன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பேரு ஆனந்தம் நந்தம் நந்தகம் நந்தவனம் இது எல்லாமே அந்த மகிழ்ச்சிங்கிற ஒரே ஒரு மீனிங்ல இருந்து பேஸ் ஆகி தரப்படுறதா நந்தி நாந்தி நாந்தி அப்படின்னு சொன்னா இங்க ஒரு மங்களமான என்ற பொருள் உள்ளது சாதாரணமா ஒரு மகிழ்ச்சியின் மிகுதியினாலே கூடிய ஒரு சத்தத்துக்கு நாந்தின்னு சொல்லுவான் இப்ப ஒரே சொல்றாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா அப்படின்னு ஒன்னு எல்லாம் சத்தம் போடுறாங்க அதுக்குதான் நந்திங்க மங்களமான மகிழ்ச்சி ஒலி இவர் வந்து மிருதங்கம் வாசிக்கிறவங்கன்னா நந்தியை தான் வழிபடணும் அங்க இந்த வில்லிப்பிள்ளின்னு ஒருத்தர் இருந்தார் சுச்சீந்திரத்துல அவர் பிரபிரபலமான மிருதங்கத்வான் அவர் வந்து எப்படி ராகத்திலே புன்னாக போராடி வாசிச்சா நாகப்பாம்பு வருமோ மேக வரிசை வாசிச்சா மழை பெறுமோ அது மாதிரி வாழைக்காய வெறும் மிருதங்கத்தினால பழுக்க வைக்கக்கூடிய ஒரு கொன்னக்கோல் சொல் வரிசையை கற்று வைத்திருந்தார் அது தெய்வீகமானது அவர் நந்தீஸ்வரருடைய உபாசகன் நந்தியினுடைய அருள் அவருக்கு பரிபூர்ணமா இருந்தது அந்த உபாசனா மகிமையினால் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சீ வாழைக்காய குணம் வச்சிருவார் வச்சு அந்த மிருதங்கத்துல ஒரு குறிப்பிட்ட சொல் அதை சொல்லுன்னு சொல்லுவாங்க நீங்க இந்த கொன்னக்கோள் வித்வான்களை கேட்டா சொல்லுவோம் ஒரு மிருதங்கம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லு சுத்தமா இருக்குது அப்படிமா அது என்ன சொல்லு சுத்தமா இருக்குதுன்னா அந்த எழும்பும் ஒலி இருக்கு இல்லையா தஜம் தஜம் தும் அப்படிங்கறத வந்து சொல்லுன்னு சொல்லுவாங்க அத என்ன வரிசையில வாசிச்சா வாழக்கா உடனே பழுக்கும்னு ஒரு இது இவர் நந்திகேஸ்வருடைய அருளாலே அதை சித்தி பண்ணி வச்சிருந்தார் மகாராஜா எதிரில ஒரு சிவ வாழைக்காயை வச்சு அதை சாதாரணமா படுக்கிறதா இருந்தா எப்படி மூணு நாள் நாலு நாளா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள அவ்வளவும் கனிஞ்சு பழம் ஆகி அங்கேயே அனைவரும் உரிச்சு சாப்பிடும்படி பண்ணிட்டார் அந்த மிருதங்கத்தினார் வெள்ளிப்பிள்ளின்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ அவர் நந்திகேஸ்வரரே உபாசனை பண்ணினவர் மிருதங்கம் படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க நந்திகேஸ்வரர் உபாசனை பண்ணணும் நாதஸ்வரம் வாசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க சிவபெருமானை உபாசனை பண்ணணும் அவர் அதுக்கு பிரவர்த்தகர் அது மாதிரி இங்கே நாந்தி மகிழ்ச்சி ஒலி இந்த நந்தி நாந்தி அப்படின்ற ஒரு சொல் அமைப்பை என்ன அழகா வச்சிருக்காரு பாருங்க இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தினுடைய ஒலி இன்பம் தரக்கூடிய சொற்கோர்வை சம்ஸ்கிருதத்தினுடைய பெருமை பரவாயில்ல இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவோ சம்ஸ்கிருதம் ஒளிப்படைந்து உள்ளது இந்த சம்ஸ்கிருத பாரதி என்ற இயக்கத்தின் காரணமாக பல பேர் சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்ளத் தொடங்கி இருக்கிறார்கள் பல பேருக்கு வந்து சம்ஸ்கிருத ஆசிரியர் பதவிகள் கிடைத்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆந்திராவில் ஒரு பேங்க் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் வந்து ஒருத்தர் ஒரு வாடிக்கையாளர்கள் செக் எழுதி கொடுத்துருக்காரு செக் எழுதும்போது அதை சம்ஸ்கிருதத்தில் எழுதி கொடுத்துருக்காரு அதாவது அப்படிங்கிறோம் இல்லையா அந்த வாசகத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்தில் எழுதி கெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அதை வாங்கி பார்த்த கிளார்க் என்ன பண்ணிட்டான் என்னையா ஒன்று இங்கிலீஷில் எழுதணும் இல்லை தெலுங்குல எழுதணும் இது என்ன பாஷன்னு தெரியலையே அப்படின்ட்டு இது செக்கு செல்லாதவனு திருப்பி கொடுத்தான் உடனே அந்தாலும் என்ன பண்ண டெல்லி கன்சியூமர் கோர்ட்ல போய் கேஸ் பண்ண அப்படின்னா இப்ப ஆந்திர மாநிலத்துக்குள்ளே தெலுங்கு தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரியுங்கிறேன் இப்ப அங்க போய் நான் தமிழ்லையோ மலையாளத்திலேயோ எழுதி கொடுத்துருந்தா அவர் அந்த மாதிரி ஆட்சேபணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல ஆனா இந்தியாவினுடைய ஏறக்குறைய எல்லா மொழிகளின் தாயாக கருதப்படும் சம்ஸ்கிருதம் பாரதிய கலாச்சாரத்தை தனக்குள்ளே கொண்டது வேதங்களுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதத்துல நான் எழுதி கொடுக்கறேன் ஒரு இந்தியன் கொடுக்கிற செக் ஒரு இந்தியன் செல்லாதுன்னு சொல்றதுக்கு காரணம் சம்ஸ்கிருதமா இருக்குமானால் சத்யமேவ ஜெயதேவன் கவர்மெண்ட்ல எழுதியிருக்கிறீங்க சம்ஸ்கிருதம் வந்து இந்தியாவுடைய புனிதமான மொழி என்று கெசட்லேயே ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ கெசட்டையே அவமதிக்கிறதாகும் என்று சொல்லி கன்சியூமர் கோர்ட்ல போட்டார் இப்ப பேங்க் சார் என்ன வாதம் பண்றாங்கன்னா யோ ஒரு பேங்க்கு கிளார்க் உத்தியோகத்துக்கு வர்றவன் யாரு அவன் வர்றவனா சஸ்கிருதம் முடிச்சுனா வரான் பிகாம் முடிச்சிட்டு அந்த பேங்க்னுடைய கணக்கு வழக்கை படிச்சுட்டு வரான் அவனுக்கு சம்ஸ்கிருதம் வச்சிருந்தாவது சம்ஸ்கிருதம் வித்வான்கிட்ட கேட்டாவது அது தொகை இவ்வளவுன்னு சொல்லி பணம் கொடுத்துருக்கணும் அவரை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கிறீங்க அப்படின்னு வாதிட்டு இந்த கேஸ் ரப்பர் மாறி இழுத்து ரொம்ப நாள் நடந்தது ஜட்ஜிக்கே என்ன செய்யறதுன்னு புரியல ரெண்டு பக்கமும் வாதங்கள் பாத்தீங்கன்னா பயங்கரம் கடைசியில நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினார்னா இது சம்ஸ்கிருதத்துக்கும் பாரதிய கலாச்சாரத்துக்கும் ஏற்பட்ட அவமானம் அதனால இந்த வாடிக்கையாளருக்கு அந்த ஆந்திர வங்கியானது பனிரெண்டாயிரம் ரூபாய் நஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது சந்தீபத்தில் நடந்தது எதுக்கு சொல்ல வர இப்ப பேங்க் ஸ்டாஃப் ஜெயராமன் ரக அவர் என்ன பாரு தெரியாது நாளைக்கு நம்ம பேங்க் அந்த மாதிரி வந்தா நமதே இது வந்து ஒரு பிராக்டிக்கல் கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனா சம்ஸ்கிருதமானது இந்திய நாட்டிலே இன்னும் அதிகமாக இடம்பெறுவது அந்த நாட்டுக்குதான் நல்லது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே அது வழங்கப்பட்ட ஒரு தீர்வு தான் அது நந்தித நினாதக அப்படின்னு சொன்ன நாதம் அதாவது ம மத்தள ஒலி மிருதங்கத்தினுடைய ஒலி மிருதங்கமானது ஒலிக்குது இல்லையா சாதாரண நினாதக அப்படிங்கிறது எதுக்குமே சொல்லலாம் இந்த இடத்துல லொகேஷனை பொறுத்து மத்தள ஒலியை தான் அது குறிக்கும் அதை வந்து மத்தளத்திலேயே மத்தளம் அது நந்தீஸ்வரர் வச்சிருக்கிற மிருதங்கம் இருக்க அது ரொம்ப உயர்ந்தது இந்த மிருதங்க விதமான்களை அதுல அவங்க எவ்வளவு இலக்கணங்கள் சொல்றாங்க தெரியுமா இப்போ நான் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தை நானே பாட்டு பாடி ஒரு கேசட்டா வெளியிட்டு இருந்தேன் அதுல நம்ம கோபகுமார்னு பணிச்சரிட்டு ஒரு பிரபல மிருதங்க இருக்கார் அவருடைய சிஷிய நடக்க மத்தனம் அதை ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு கோபகுமார்கிட்டே வாட்சியை போட்டு காமிச்சேன் இது எப்படி இருக்குன்னு அதை கேட்டுட்டு தொப்பி இறக்கி விட்டு வாச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னார் இது என்னன்னா இந்த ரெக்கார்டிங் நடக்கிற போது அதை இசையமைத்தவர் தொப்பி இறக்கி விட்டு வாசாதான்ப்பா சரிபடும் சொன்னார் அதே மாதிரி இறக்கி விட்டு வாச்சிருக்கிறான் இதை இவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா அந்த தொழிலே இருக்கிறவங்களுக்கு அந்த நுட்பம் பார்க்காமலே கேளாமலே உடனே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு ஒரு தட்டு தட்டினாங்கன்னா அதுலயே இது எந்த மரத்துல செய்யப்பட்டது இடி விழுந்த மரத்துல செய்யப்பட்ட மிருதங்கம் இருக்கு அது அமங்கலமா அது செய்யக்கூடாதான் சில மரங்கள் விழுந்திருக்கும் இடி விழுந்து அத மரம் கிடைச்சிருச்சுறாங்கன்னு சொல்லி போய் அதுல செய்யக்கூடாதான் அப்படின்னா சொல்லியிருக்கு அப்படி மிருதங்க வித்வான்கள் ரொம்ப ஆச்சரியமான முறையிலே அந்த மிருதங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் பல மிருதங்களை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் சீவக சிந்தாமணியில அந்த மாதிரி வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கிறதுல மிகுந்த வல்லவனாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நந்தியினுடைய மத்தளம் இருக்க அமங்கலமான ஒளி வராதது நாம வந்து எல்லா வீணையும் வீணின்னு நினைக்கிறோம் எல்லா நாதசரமும் நாதசரமும் நினைக்கிறோம் அப்படி இல்லை அது அந்த விற்பனர்களுக்கு தான் தெரியும் ஒரு முறை நம்ம ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ஹாபி மாதிரி வயலின் வாசிக்கிட்டு இருந்தாரு அவர் ஓய்வு நேரத்தில் வயலின் வாசிக்கிறது வழக்கம் அவர் மேலே அபிமானம் உள்ள ஒரு நண்பர் என்ன பண்ண இந்த வயலின்லையே மிக உயர்ந்த வயலின் அவங்க வாங்கி கொண்டு கொடுத்தாரு அது எத்தனையோ ஆயிரம் ரூபாய் பெருமதியான அன்பழிப்பா கொடுக்க அவர் சொன்னார் இந்த வயலின பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன் காஸ்ட்லின்னு இது யாருக்கு அப்படின்னா ப்ரொபெஷனலா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா வயலின் வாசிக்கிறாங்கல்ல அவங்கதான் இதெல்லாம் வாசிக்கணும் ஏன்டையும் கொண்ட கொடுக்குறீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் நீங்க எக்ஸ்பர்ட்டா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி உலகத்தின் ஒப்பற்றம் மாணிக்கம் அல்லவா அவர் கையில் இருக்க வேண்டிய வயலின் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படித்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் முடியவே முடியாது இதை சிறந்த வயலின் இதுவாண்டை கொடுங்க நாசுமா ஹாபிக்கு வாசிக்கிறேன்னு சொல்லி அவர் திருப்பியே கொடுத்துட்டார் இவர் நந்தி வச்சிருக்கிற மத்த மிருதங்கம் இருக்க ஹையஸ்ட் மிகுந்த உயர்ந்த தரத்தை சேர்ந்தது அதுதான் நினாதகங்க அந்த நினாதகிறது மங்கள ஒலி நர்த்தம் கல்யாணத்துல எதுக்காக மேளம் கொட்டுறாங்க அப்படின்னா அந்த நாதஸ்வரம் வாசிப்பாங்கள்ல இப்ப சாதாரணமா பல ராகங்கள் வாசிக்கிட்டு இருப்பாங்க இந்த தாலி கட்டுற நேரத்தில் ஒருத்தர் இங்கே இருந்து இப்படி பாரு அதாவது தாலி கட்டுறதுக்குன்னு ஒரு விதமாக வாசிப்பாங்க வேகம் அடிப்பாங்க அப்படி அடிக்கிற அந்த அடியானது ஒலியினாலே மங்களத்தை உண்டு பண்ணுவது அது ஒரு மங்கள ஒலி இப்போ ஒலியிலேயே இப்போ சாவு மலம் இருக்கு ரூ ரூன் இந்த உரிமை மன கிராமத்தில் அடிப்பான் பெய் கட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அமங்கலமான ஒலிகள் திருமணத்துக்கு ஏற்பட்ட ஒரு மங்கள ஒலி இருக்கு அந்த மங்கள ஒலிக்கு தான் நின்ாதகன்னு பேர் நந்தி அடிச்சார் ஓஹோ பிரதோஷ வேலையில சிவபெருமான் அப்படின்னு இந்திரன் புரிந்து நமஸ்காரம் பண்ணுவானா அப்படி இந்த நந்தியனுடைய மத்தலத்தை கேட்டு எப்படி சிவபெருமானுடைய நாட்டியம் ஆரம்பமாக என்று தெரிந்து கொள்கிறோமோ அதுபோல அருணனை பார்த்து நாம் சூரியன் வர போகலாம் என்று தெரிந்து அப்படிப்பட்ட அருணன் அருணனுக்குறான கடைசி வரியில பாருங்க வினதானந்தன பாருங்க சௌரஸ்யா சுகம்போ வித்தரத்து வினதானந்தனஹ வினதா அப்படின்னா வினத்தைன்னு அர்த்தம் அவங்க அம்மா பேரு அருணனுடைய அம்மா பேரு வினத்தை காசியபுருடைய மனைவி நந்தனக அப்படின்னா மகன் செல்ல பிள்ளைன்னு சொல்றாங்க ஆக்சுவலா மகிழ்ச்சி ஊட்டுபவன் அர்த்தம் நந்தனகன்னா மகிழ்ச்சி ஊட்டுபவன் மகன் மகன் தாய்க்கு மகிழ்ச்சி ஊட்டுவான் இல்லையா யசோதைக்கு கண்ணன் மகிழ்ச்சி ஊட்டலையா கௌசல்ய்க்கு ராமன் மகிழ்ச்சி ஊட்டலையா அது மாதிரி வினத்தையனுடைய மகன் வினதா நந்தனக வினத்தையனுடைய மகனாகிய அருணன் அவன் என்ன பண்ணா அப்படின்னா சௌரஸ்ய அக்ரே சுகம் செந்தனம் அப்படின்னு சொன்னா ரதம் தேர்ன்னு அர்த்தம் சந்தனம் வேற செந்தனம் வேற செந்தனம் என்றால் தேர் சூரியனுடைய தேர் சௌரஸ்ய அக்ரே செந்தனசேன்னு வரும் சௌரஸ்யா சூரியனுடைய சம்பந்தம் உள்ளதுன்னு சூரியக என்ற சொல்லிலிருந்து சௌரம் என்ற சொல்லி ஏற்படுது ஒரு காலத்துல இந்த சூரியன் தான் கடவுள் என்று வழிபட்ட ஒரு குரூப் இருந்தாங்க அவங்க சௌரமான பக்தர்கள் வேறு சௌரமானம்னு ஒரு மதம் இருந்தது ஹைரண்ய கர்ப்பம்னு ஒரு மதம் இருந்தது அவங்க எல்லாம் பிரம்மா தான் கடவுள்னு கும்பிட்டாங்க அந்த மதம் இப்ப அழிஞ்சு போயிடுச்சு பிரம்மா தான் கடவுள்னு கும்பிட்டுறவங்க இன்னைக்கு உலகத்துல யாருமில்லை அடுத்தாப்புல சரஸ்வதி தான் கடவுள்னு கும்பிட்டவங்க சரஸ்வதி மதத்தை சேர்ந்தவர்கள் அதெல்லாம் குறைஞ்சி போய் இப்ப நாட்டில் பிரதானமாக ஒன்று சைவம் இருக்கு இன்னொன்று வைஷ்ணவம் இருக்கு இன்னொன்று சாக்தம் இருக்கு இப்ப சாக்தம்னா காளிதான் உலகத்தை முதல்ல படைச்சவ அம்பாள் தான் இப்ப மாதா அமிர்தானந்தம் மையின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் அந்த குரூப்பு அவள் தேவிதான் முதன் முதன் படைச்சா தேவிதான் சிவபெருமானையே படைச்சா விஷ்ணுவை படைச்சான்னு சொல்லுவாங்க சைவம் வந்து சிவன் தான் எல்லாத்தையும் படைச்சாரு விஷ்ணுவை படைச்சாருமா வைஷ்ணவம் வந்து விஷ்ணு தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொல்றாங்க ஏனைய மதங்கள்னா மறைஞ்சு போச்சு இந்த மாதிரி முழு முதல் கடவுளாக பல தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏறக்குறைய அந்த மாதிரி பத்து பனிரெண்டு பிரிவு இந்த நாட்டில் இருந்தது பிரதானமா முந்தைய யுகங்களிலே கால் போ காலவள்ளத்தில் போச்சு சௌரம் என்பது ஒரு மதம் அதாவது சூரியன் தான் கடவுள் என்று சொல்லி வழிபடக்கூடியது அது சூரியனுடைய சம்பந்தம் உள்ளதுன்னு அர்த்தம் சௌரம் என்றால் சூரியனுடைய சம்பந்தம் உள்ளது அதாவது சூரியனுடைய சம்பந்தம் உள்ளது எல்லாமே புனிதமாக கருதப்படுகிறது இப்ப காய்கறிகள் எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து தன்வந்திரி முதலிய முனிவர்கள் காய்க்கக்கூடிய காய்கள் அவரைக்கா பொடலங்கா ரெண்டாவது என்னன்னா பூமிக்கு மேலே ஆனால் பூமி மேல் படர்ந்து காய்கள் மூணாவது என்னடானா பூமிக்கு கீழே உடைக்கக்கூடிய காய்கள் இப்ப உருளைக்கிழங்கு அந்த சேப்பங்கிழங்கு கிழங்கான பூமிக்கு கீழே இருக்கு இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா முனிவர்கள் பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கள் மூன்றாம் தரமானது மட்டமானது காரணம் என்னன்னா அவை சூரிய ஒளியை பெறவில்லை சூரிய ஒளி வந்து இப்ப பூசணிக்காய்க்கே கிடைக்கும் புடலங்காய்க்கும் கிடைக்கும் அவரங்காய்க்கு கிடைக்கும் ஆனா பூமி கடல இருக்குது நிலக்கடல் இருக்குது அப்புறம் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்கு சேப்பங்கிழங்கு இருக்குது முள்ளங்கி இருக்குது இதுக்கெல்லாம் சூரிய ஒளி நேரடியா படுறது இல்லை அதனால இவையெல்லாம் மட்டமானவை அப்படின்னு சொல்லி உடம்புக்கும் மூன்றாம் தரமானது சாமிக்கு படைக்கிற போது இதெல்லாம் தள்ளிடுங்கன்னு சில யாகங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க அப்ப சூரிய ஒளி படவில்லைங்கிற காரணத்துக்காகவே இப்ப இந்த காலத்துல அல்லோப்பத்தில அதுல நிறைய புரோட்டீன் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு விட்டமின் இருக்குன்னு சொல்றான் அதை மட்டம் நம்ம சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன சூரிய ஒளி எவ்வளவு முக்கியமானதாக இந்த நாட்டிலே கருதப்பட்டிருக்கு அவை சௌரம் அல்ல சௌரம் அல்லன்னா சூரியனோடு சம்பந்தப்பட்டவை அல்லனு அர்த்தம் இந்த சௌரஸ்ய அக்ரே அக்ரே அப்படின்னு சொன்னா முன்னாலே அர்த்தம் சூரியனுக்கு முன்னால தானே இவன் உட்காந்துருக்கிறான் அதனால சௌரஸ்ய அக்ரேங்கிற இந்த சூரியனுடைய கதிர்கள் மேல படுறது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத தண்ணீரை கூட வேப்பலையை போட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு அம்மா பார்த்தவங்களுக்கு ஊற்றுவாங்க கிணத்துல சூரிய ஒளியே படலன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணீர் தாமசம்னு சொல்லிருக்கு அதனால கிணத்துல சூரிய ஒளி இருக்கணும் இப்ப இந்த காலத்துல என்ன பண்றாங்க தெரியுமா வீட்டுக்கு நடுவில் கிணறு அதை தோண்டி உள்ள சுகிஜா மோட்ரு போட்டு அந்த மோட்ரு பக்காவான மோட்ரு எழுதுறான்னு வச்சு அந்த கிணத்திய கம்ப்ளீட்டா மூடிடுறாங்க அந்த கிணறு இருந்த இடமே தெரிய மாட்டேங்குது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வீட்டை சுத்தி காட்டுற சார் இதுக்கு நேர கீழே கிணறு இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ தெரியலே நீங்க சொன்னா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்க கூடாது சூரியனுடைய ஒளியானது கிணத்துல அந்நாடும் படணும் அப்பதான் அந்த தண்ணியரானது தூய்மை அடையுது அதனால சூரிய இப்படி சௌரம்னு சொல்லலாம் இந்த பிரான்சுவா கொத்தியே அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு பத்திரிகையாளர் அவர் வந்து சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு இந்தியர்களுக்கு வெள்ளத்தோல் மேல ஏன்னா அப்படி பிரியம்னு தெரியல வெள்ளை ஒரு தோலை பார்த்துட்டா உடனே மயங்கிறாங்க ஆனா எங்கள என்ன தோணுதுன்னா நாங்க ஏண்டா அப்படி வெள்ள வெள்ளையாறுன்னு பிறந்தோம் சொல்லி நாங்க வெறும் ஜட்டியோட வீச்சில் போய் படுத்து வெயில் எங்க மேல படட்டோம் நாங்க நேரம் பிரவுனா மாறட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் மழைக்காலங்களில் அழகு நிலையங்கள்ல போய் பிரவுன் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க இந்தியர்களை பார்த்து புறாமப்படுறோம் இந்த பிரவுன் கலர் எவ்வளவு அழகானது அப்படின்னு ஆனா இந்தியர்களுக்கும் அந்த பிரௌன் கலருடைய அருமை தெரிய மாட்டேங்குது வெள்ளத்தோல தான் உயர்வான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்று இந்த பிரான்சுமா கொத்தியே சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் அது என்ன காரணம் அப்படின்னா சூரியனுடைய ஒளி ஓரளவாவது மனுஷனுடைய உடம்புல படும்போது தான் இந்த மெலனின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அது தோல்லை எவ்வளவு பரவணுமோ அவ்வளவு பரவுது அதிகமாயிட்டா நீங்குற மாதிரி கருப்பாயிடலாம் ஆனால் சுத்தமாக சூரிய ஒளி அதிகம் படாத இடங்கள்ல வெள்ளை வெளுத்து போய் அது வந்து ஒரு நல்ல நிறம் சொல்லியிருக்கு இப்போ பாண்டுவனுடைய தாய் வியாசரோடு சேர்ந்தபோது வியாசரை கண்டு பயந்து வெளுத்து போயிட்டானான் ரொம்ப அச்சம் வந்துட்டா தோல் வெளுத்துடும் சொல்லுவாங்க அப்ப ஒரு வியாசர் என்ன சொல்ற நான் ஒரு ரிஷி பிரம்ம ரிஷி என்று தெரிந்தும் கூட இவள் அச்சத்தினால ஏதோ பெயரை தோல் வெளுத்ததுனால இவளுக்கு பிறக்க மகன் வெள்ளை வெள்ளையர்னு வெளுத்து அவன் பேரே பாண்டு நாங்க வெள்ளைன்னு அர்த்தம் பாண்டு நாங்கள் பாண்டு ரங்கன்னா அர்த்தம் அதே மாதிரி பாண்டுவிறந்தான் வெள்ள வெளியேறுன்னு பிறந்தான் இந்த காலத்துல அந்த வெள்ளை நிறத்துக்கு மரியாதை உண்டு ரொம்ப தெரியாது அவன் பிறந்த காலத்துல அந்த வெள்ள வெளியேறுனு இருக்கிற நிறத்தை யாருமே மதிக்கவில்லை இப்ப நாமே வந்து வெள்ளக்காரங்கிறத ஒரு மாதிரி தானே பேசுறோம் அது மாதிரி சூரியனுடைய ஒளி ஓரளவாவது பட்டு அந்த வெண்மை நிறமானது கொஞ்சம் வரணும் இப்ப பால் வெள்ள வெளியேறுன்னு இருக்கு கலக்கும் போதுதான் அதுக்கு காப்பி நிறம் வருது அந்த ப்ரௌன் கலர் தான் நமக்கு பிரியமா இருக்கு இல்லையா அதனால சூரிய ஒளி தேவை ஓரளவுக்கு விட்டமின்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் சௌரஸ்ய அக்ரே சுகம் ஓ வித்தர சுகம் அப்படின்னு சொன்ன சௌக்கியம் சுகம் என்பது தேக சௌக்கியத்தையும் குறைக்கும் உடல் சௌக்கியத்தையும் குறைக்கும் இந்த தேகத்திலே இந்த சூரியனுடைய ஒளியானது என்ன பண்ணுதுன்னா காலை வெயில் மாலை வெயில்ல கொஞ்ச நேரம் சில பேர் வெயில்ல உடம்பு படணுங்கிறதுக்காக போய் நல்லா வத்தல் காயற மாதிரி காஞ்சிட்டு அது தேவையில்லை சும்மா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அது பட்டா போதும் என்ன ஆகுதுனா அப்படின்னா ரத்தத்திலே சில புதிதான சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுன எப்படி உங்களுக்கு பிராணாயாமத்துல அந்த சிவப்பணுக்கள் ஆக்சி புரோட்டீன் அதிகமாகுதோ இந்த சூரிய கதிர்கள் பட்ட உடனே சிவப்பணுக்கள் அதிகமாகின்றன ஒரு சொட்டு இரத்தத்துல ஐம்பத்தஞ்சு லட்சம் சிவப்பணுக்கள் இருக்கிறதாக சொல்கிறார்கள் இந்த ரத்தத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இரத்தத்துக்கு மாற்று இரத்தம் தான் நீங்க ரத்தத்துக்கு ஆர்டிபிஷியலா ஒன்றும் நீங்க தயார் பண்ணி பில்லப் பண்ண முடியாது இப்ப எனக்கு ரத்தம் பார்த்தலாம் இன்னொரு மனுஷனுடைய ரத்தத்தை தான் ஏற்ற முடியுமே தவிர அதுக்கு பதிலாக லெபார்ட்ரியில் என்ன மாதிரி தயார் பண்ணி செகப்பாக ஏற்றி அது ரத்தத்துக்கு சப்ஸ்டியூட் ஆகவே முடியாது ரத்தத்தினுடைய அதிசயத்தை பாருங்கள் ஒரு சுழற்சியிலே ஹார்ட்டை விட்டு ரத்தம் ஒரு தடவை பம்பு ஆச்சுன்னு சொன்னால் அது வெளியே புறப்பட்டா ஒரு லட்சத்தி பத்தொன்போதாயிரம் கிலோ மீட்டர் அதை உடம்புக்குள்ள ஏன்னா பல நரம்புகள் அப்படியே சுருண்டு கிருண்டு கிருண்டு இருப்பாருங்க பகவானுடைய படைப்பு அப்படி இருக்கு மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல அந்த ரத்தம் பாயுது இந்த உடம்புல அந்த ரத்தம் தான் மனிதனுடைய சகல உறுப்புகளையும் உயிரோடு வைத்திருக்கிறது செயல்பட வைத்திருக்கிறது பிராணாயாமம் செய்யற போது அந்த இரத்தம் தான் பயனடையது குளுக்கோஸ் ஏற்றுற போது அந்த இரத்தம் தான் பயனடையுது சூரியனுடைய கதிர்கள் உங்கள் தோலில் படும்போது அந்த இரத்தில்தான் உடனடியாக ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது அந்த காலத்தில் முனிவர்கள் வெறுமனே இந்த ஆதித்யனுடைய ஒளியை தோல் மீது படும்படி வெளியே அமர்ந்து அந்த சூரிய ஒளியிலிருந்தே தன் உடம்பில் உணவு உற்பத்தி ஆவதற்கான மந்திரங்கள் எல்லாம் கற்று வைத்திருந்தார்கள் அதில் அவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்கு அதனால உங்களுக்கு தேக சௌக்கியத்தையும் சூரியன் தரட்டும் காலையில் ஒரே ஒரு வினாடி சூரியன் முன்னால நின்று சூரிய நாராயணன் நமகன் சொல்லி நீங்க வணங்குறீங்க அப்போ அந்த ஒரு கணப்பொழுது அந்த வெயில் உங்க மேல படும்போது உடம்புல எவ்வளவோ நன்மைகள் ஏற்படுது அது உங்களுக்கு தெரியறதில்லை ஞானிகளுக்கு தெரியும் சித்தர்களுக்கு தெரியும் சூரியன் அவ்வளவு நன்மை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா சுகம் உங்களுக்கு தேக சௌக்கியமும் சரி உலகத்தில் வாழ்க்கையில நிம்மதி மன சுகம் தேவைகள் நிறைவேறது துன்பங்கள் நீங்கிறது எல்லாமே ஓ என்றால் உங்களுக்கு அர்த்தம் அதாவது உங்களுக்கு நல்லது உங்களுடைய குறைபாடுகளை போக்கி நன்மைகளை பெருக்கட்டும் வித்தர தூனதானந்தனக சிந்தனசிய கடைசியில் இவ்வளவும் யாரு நான் செய்யறான் அப்படின்னா அருணன் செய்யறான் இந்த அருணனுடைய கடாட்சம் இருந்தாலே சூரியனுடைய ஒடிவு உங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்யுமா முதல்ல அந்த அருணனுக்கு நாம மரியாதை செய்யறோம் அருணன் மகிழ்கிறான் இவன் கேட்கறதுக்கு மேல அதிகமான வரத்த கொடுக்கிறான் இப்ப நீங்க ஒரு கோவில் அர்ச்சகரை போய் பாக்குறீங்க அந்த அர்ச்சகர் வந்து அதாவது நான் யார பத்தி சொல்றேன்னா ஒரு ஒழுக்கமான உத்தமமான அர்ச்சகரை பத்தி சொல்றேன் அவங்க பரம்பரை பரம்பரையா தெய்வத்துக்கு தொண்டு செய்பவர்களாக இருப்பார்கள் இந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்யணுமேங்கிற காரணத்துக்காக உலகியல் வாழ்க்கையை வெறுத்திருப்பார்கள் அதனால தெய்வத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் நீங்கள் போன உடனே அர்ச்சகர்கிட்ட பார்த்து சாமி நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவர் மனம் குளிரும்படியாக நடந்து கொண்டால் அவர் அர்ச்சனை பண்ணும்போது தெய்வத்துக்கிட்ட இப்போ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனமார பிரார்த்தனை பண்ணுவார் அப்படி இல்லாமல் உள்ள நுழைஞ்ச உடனே அர்ச்சகர் வாயில விடுகிற மாதிரி அவருக்கும் நமக்கு சண்டை கிண்டை வந்து இந்தியா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அருணாலயத்துறை சட்டப்படி நான் சீட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் அர்ச்சனை அப்படின்னு அவரை ஏவி அவரை அர்ச்சனை பண்ணும் வாயு நாமத்தை சொன்னாலும் மனசுக்குள்ள தெய்வமே இப்படி பன்னிப்பயிரா வந்து என்ன அதிகாரம் பண்ணக்கூடிய நிலைமையில என்ன வச்சிருக்கிறியவா அப்படின்னு மனசுக்குள்ள கும்ரனாருன்னா நிச்சயமா அந்த அர்ச்சனை இவனுக்கு துன்பமா தான் முடியும் அது போல மனசுல நீங்க ஒரு நல்ல பேர் வாங்கினீங்கன்னா சூரியனுடைய மனசுல உங்களுக்கு இடம் கிடைக்கும் அருணன் மகிழும்படி செய்தால் சூரியன் உங்களை வாழ்த்துவான் இந்த பாட்டுகளில் அவர் என்ன சொல்றாருன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனுக்கு வணக்கம் சூரியனுடைய குதிரைகளுக்கு வணக்கம் சூரியனுடைய வாகனத்துக்கு வணக்கம் சாரி சாரதிக்கு வணக்கம் அருணனுக்கு வணக்கம் அந்த தேருக்கு வணக்கம் அந்த தெய்வ சமஷ்டிக்கு வணக்கம் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய அந்த தேவதா சமிஷிக்கு வணக்கம் அப்படி வணங்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து மேனக்கெட்டு குதிரைகளை வர்ணிக்கிறார் சில ஸ்லோகங்கள்ல சாரதிய வர்ணிக்கிறார் அப்போ அந்த முழுக்க முழுக்க அந்த படம் ஒண்ணு கொண்டு வர மருந்துடாங்க சூரிய நாராயணனுடைய படத்துல அது முழுக்கவே வணக்கத்திற்குரிய ஒரு தொகுதியாக பகுதியாக காட்சி அளிக்கிறது அதான் சொல்றார் வித்தரது வினதானந்தனக அந்த அருணன் உங்களுக்கு நல்லது செய்வானாக அப்படின்னு உங்கள் சார்பிலே அவர் அருணனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறார் கிழக்குங்கிறது ஒரு மங்களமான ஒரு திசை அல்லவா அதனால இந்த பௌரஸ்திய அந்த கிழக்கு திசைய முதல் சொல்லா வச்சிருக்கிறார் இந்த கிழக்கு திசை என்பது சொற்களிலே மங்கள கருதப்படுகிறது இந்த ஒரு நூலோ ஒரு ஸ்லோகமோ ஒரு பாட்டோ ஆரம்பிக்கிற போது முதல் சொல் மங்கள சொல்லாக இருக்க வேண்டும் பாவனை ஆதிசர்கணவ இவ பரம் பாவனோ வேதராசேகே அதாவது வேதத்தினுடைய மந்திரம் எல்லாம் எப்படின்னா உயிரோட்டமான மந்திரங்கள்னு சொல்லுவாங்க என்னமோ காலத்தினுடைய நசிவு காரணமா இப்பெல்லாம் வேத மந்திரங்கள் சொல்லி யாகங்கள் பண்ணினாலோ அல்லது மந்திரிச்சாலோ பிரத்யட்சமா ஒன்னும் பலன் தெரியல என்னன்னா டிஜெனரேஷன் ஆயி போச்சு ஆனா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் வேத மந்திரம் சொல்லி ஒரு யாகம் பண்ணினா அப்படி சுவிட்சு போட்டா எப்படி பல்ப் இருக்குதோ அப்படிதான் டக்கு டக்குன்னு நடக்கும் அந்த மந்திரம் ஒவ்வொன்னும் வந்து அதை உச்சரிக்கிறதுக்கும் சில பேருக்கு மட்டும் தான் யோகிதா எல்லா போய் யஜுர்வேதம் படித்தவன் அதர்மன வேதம் சொல்லப்படாது அதர்மன வேதம் படித்தவனா அதை சொல்லணும் அதே மாதிரி ருக்வேதம் படிச்சவங்க சாம வேதம் சொல்லப்படாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே கட்டுப்பாடு உண்டு அந்த செத்தி பெற்றவங்க அவங்க கிட்டதான் உபதேசம் வாங்கணும்னு சொல்லிடு உங்ககிட்ட நான் பல கதை சொல்லி இருக்கிறேன் வேதம் கற்ற ரெண்டு பேர் வருகிற வழியிலே ஒரு ஈரவிறகை பார்த்து ஒருத்தான் தான் கற்ற அக்னி சூத்தன் சொன்னா அந்த ஈரவிரகை உடனே பற்றி எரிந்தது அப்படின்னு அவ்வளவு தூரம் ஒவ்வொரு சூத்தமும் உயிரோட்டம் உள்ளது ஆனா அவ்வளவு மங்களமான பலனை உடனடியாக தரக்கூடிய மகிமை வாய்ந்த வேத மந்திரங்கள் கூட ஓங்காரம் இல்லாமல் பலனளிக்காதான் ஓங்காரம் இல்லாமல் அருணன் இல்லாமல் எதுக்காக உதாரணம் கொடுக்குற நீங்க கொடுக்கற உதாரணம் எதுக்குடானா யாரை விளக்குறதுக்காக உதாரணம் கொடுக்குறீங்களோ இதனுடைய தன்மையெல்லாம் அதுல நமக்கு தெரியுது இப்ப ஒருத்தரேன் அவன் நடந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி இருக்கு சிங்கம் மாறி இருப்பானப்பா அப்படின்னு சொன்னா சிங்கத்தினுடைய கம்பீரமும் பிராணிகளின் முதன்மைத்துவமும் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறான் அதனால நம்ம உதாரணங்களை தேர்ந்தெடுக்கிற போது ஒருத்தரை உயர்த்தி பேசணும்னு நினைச்சோன்னா ரொம்ப எச்சரிக்கையா தேர்ந்தெடுக்கணும் இங்கே ஓங்காரத்தை தேர்ந்தெடுக்கிற ஓங்காரம் எப்படி வேத மந்திரங்களுக்கு உயிர் தருகிறதோ எப்படி ஓங்காரம் இல்லாமல் வேத மந்திரங்கள் பழிக்க மாட்டாவோ அதுபோல இங்க வந்து அருணன் இல்லை என்றால் நினைக்காதீங்க ஓங்காரம் எப்படி வேதத்துக்கு முக்கியமோ அதுபோல அருணன் முக்கியம் என்று இங்கே அருணனுக்கு அழுத்தம் கொடுக்குறேன் அதனால இனிமே உங்க வழிபாடு காலங்களிலே இந்த அருணனை மறவாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் பிரணவை பரம் பாவனோ வேத ராசேகே ராசி அப்படிங்கிற சொல் வந்து சாதாரணமா குவியலை காட்டும் தானிய ராசி அப்படின்னா தானியம் அரிசி குவிச்சு வச்சிருக்கோம் அது தானிய ராசி அப்படின்னு சொல்லலாம் இங்க வேத குவியல் என்றால் வேதத்துக்கு அளவில் வேதத்துக்கு ரிக் வேதத்துக்கு இத்தனை ஸ்லோகம் தான் சாமத்துக்கு இத்தனை எஜூருக்கு சொல்லவே முடியாது ஏன்னா வேதத்தின் ஸ்லோகங்கள் ரிக்குகள் அளவிறந்தவை கலியுகத்துல நமக்கு அறிவு பதிலைங்கிறதுக்காக வேதவியாசர் என்ன பண்ணார் கொஞ்சமா தொகுத்து வலுவிறந்தா போதும்னு கொடுத்தார் ஒருத்தன் வேதம் போறான் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னான் உடனே வந்து சரி படிப்பான்னு விட்டாங்க அவன் வேதம் படித்து படித்து படித்து நூறு வயசாகி போச்சு உடனே வந்து என்ன பார்க்க வயசாக போச்சே இனிமேல் எப்படி கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லி இந்திரன் நேரில் தோன்றி பரவாயில்ல ஒரு ஒருத்தர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறான் நீ வேதம் படிக்கிறது தான் யூஸ் பண்ணேன் உனக்கு இன்னொரு வருஷம் நூறு வருஷம் ஆயிஸ் தரேன்னு சொல்லி அனதர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த நூறு வருஷமும் அவன் வேதம் படிக்கிறதுலேயே செலவழித்து கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டான் இந்திரன் மறுபடி தோன்று இன்னொரு நூறு வருஷம் ஆயிசு தர்றேன் அப்படின்னா இப்படி முந்நூறு வருஷம் அவன் வேதமே படிச்சு அப்புறம் இந்திரன் வந்தானான் ஏன்பா எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா இன்னும் முந்நூறு வருஷம் படிச்சுட்டேன்ல இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் அதை முடிஞ்ச உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னான் சரி இப்போ நீ எவ்வளோ வேதம் படிச்சிருக்கிறேன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு முந்நூறு ஆண்டுகளில் அவன் கரைச்சி குடிச்ச வேதம் கிடை மழை மாதிரி குமிஞ்சிருந்தது இவனுக்கு ஒரே சந்தோஷம் இவ்வளவு வேதம் நான் படிச்சுட்டேனா அப்படின்னு பெருமை இருப்பா அவசரப்படாத நீ இன்னும் படிக்க வேண்டிய வேதம் இவ்வளவு இருக்குன்னு காட்டுறேன்பா அப்படி இந்த பகம் ஞான திறந்து விட்டா பயங்கரமா இருக்கு இதை போல பல கோடி மடங்கு இருக்குது உலக இருக்கு அப்பதான் சொன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக நீ இவ்வளவு வேதங்களையும் எப்ப படிச்சு முடிக்க போற எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னா அப்போ அவன் பார்த்தான் அடேங்காப்பா இவ்வளோ வேதங்களா இருக்கு இந்திர தேவரே இந்த அறிவை இப்போ கொடுத்தீங்களே முந்நூறு வருஷத்துக்கு முன்னாலேயே கொடுத்துருந்தா நான் எப்பவோ கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருந்துருப்பேனே என்ன முந்நூறு வருஷம் விட்டு பிடிச்சிட்டே அப்படின்னாரு நான் என்ன பண்றது நீ ரொம்ப அதிதீவிரமா இருந்த சரி வேதம் படிக்கிறது ஒருத்தன் ஆசையாளர்கள் கெடுக்க வேணாமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் இது உண்மையில ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது அதனால வேத ராசிங்கிற வேதராசியே அப்படி மலை போல கடல் போல குவிந்திருக்கிற அந்த வேதத்தினுடைய லட்சோப லட்சம் அனந்த கோடி ஸ்லோகங்களுக்கும் ஓங்காரம் என்ற அந்த ஓரழுத்து மந்திரம் தான் பிரணவம் தான் வந்து ஜீவனாடி இது இல்லாம அது இல்லை அது மாதிரி மகி மேல சூரியன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் இவன் அருணன் இல்லைன்னா சூரியன் இல்லை இந்த ரதம் செல்லாது அப்படிங்கிற சந்தியா நிறோசவ இச்சோரிவ மதநதி நந்தி நாந்தி நிநாதக சௌரஸ்யாக்ரே சுகம்பூ விதரது வினதானந்தனக செந்தனசிய நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் இருக்கிறது எல்லா சுற்பொழிகளும் நடைபெறும் இன்றைய உபயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அமர்வர்களுக்கும் திருமதி அரமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் எடுமளித்த கோவிலாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இதன் தொடர்ச்சியை கேட்கலாம் ஜெயஸ்ரீமன்